ிாத்தய தோத்திரவேத்தைக்காணமுதா கிருஷ்ணா நம பாசேசமா விந்தமயோயுத்த சுகமய் பகவான் இதுக்கு முன்னால் இருபதாவது ஸ்லோகத்தில் சொன்னதோட இணைக்கும்படியாக இந்த ஸ்லோகத்தை உபதேசம் பண்ணுகிறார் பிரம்மவித்து பிரம்மணி ஸ்திதகான்னு முடித்தார் இதுக்கு முதல் ஸ்லோகத்தில் பிரம்மத்தை அறிந்து அவன் பிரம்மத்திலேயே ஸ்திரமாக இருக்கிறான் அப்படின்னு உபதேசம் பண்ணார் இந்த ஸ்லோகத்தில் அவனுக்கு பரிபூர்ணமான குறைவில்லாத ஒரு ஆனந்தத்தை சுகத்தை அவன் அனுபவிக்கிறான் அப்படின்னு சொல்லுகிறார் பாக்யஸ்பரிஷேஷு அசக்த ஆத்மா ஆத்மானா இங்கே மனசுன்னு அர்த்தம் பாக்யம்னால் வெளியில் ஸ்பரிஷம்னா அனுபவிக்கிற விஷயங்கள் பாக்யஸ்பருஷேஷு அசக்த ஆத்மா வெளி விஷயங்களில் அதாவது புல நின்பங்களில் விருப்பத்தை அடியோட விட்டவன் எனக்கு இதை அனுபவிக்கணும் அதை அனுபவிக்கணுங்கிற ஆசையிலேருந்து வெளியில் வந்தவன் விடுபட்டவன் மனசுக்கு நிறைய புண்ணியம் இருக்கிறதுனால விவேகம் இருக்கிறதுனால பரிபூர்ண வைராக்கியத்தை அடைஞ்சவன் அர்த்தம் பாக்யஸ்பரிஷேஷு அசக்த ஆத்மா அசக்தகனால் ரொம்ப ஒட்டிக்கிறது அசக்தகம்னா டோட்டலி டிட்டாச்சு பரிபூர்ணமாக இந்த பற்றை நீக்கினவன் அர்த்தம் அப்படிப்பட்ட உள்ளத்தை உடையவன் புற விஷயங்களிலே பற்றை அடியோடு விட்ட மனதை உடையவன் அப்படின்னு சுருக்கமாக இதை புரிஞ்சுக்கணும் அது மாத்திரம் இல்லை பிரம்ம யோக யுக்தாத்மாங்கிறார் பிரம்மயோகம்னா பிரம்மன்னா மெய்ப்பொருள் பரம்பொருள் அகண்டமான பரிபூர்ணமான பரம்பொருள் அதோட தன்னோட மனசை சேர்த்துருக்கான் உலக விஷயங்கள்லேருந்து விடுபட்ட மனசை பிரம்மயோகம்னு சொன்னால் வேதாந்த சிரவண மரண நிதித்தியாசனங்கள் மூலமாக கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் அப்படின்னு அதைத்தான் சொல்கிறோம் தமிழ்லேயும் அப்படி வேதாந்த சாஸ்திரங்களை குருமுகமா படிச்சு மனசு பிரம்மானந்தத்தை நன்றாக உணர ஆரம்பிச்சுடுத்து ஆஹா பிரம்ம யோக யுக்த ஆத்மா ஆத்மானா வேதாந்த சாஸ்திரத்தில் நன்றாக இணைத்து கொண்டவன் எது சுகம் ஆத்மனி விந்தத்தி எந்த ஒரு சுகத்தை உள்ளத்தில் அடைகிறானோ நான் சுகத்தை அடைய வேண்டியதில்லை நானே சுகஸ்வரூபமாக இருக்கிறேன் நான் எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள பரிபூர்ணமாக இருக்கிறேன் அன்றென்றும் ஆமென்றும் உண்டோ உனக்கு ஆனந்தம் வேண்டின் அறிவாகி சற்றே நின்றால் தெரியும்னு சொன்னார் தாயுமானவர் அது மாதிரி அந்த சுகத்தை மனசில் அனுபவிக்கிறான் அந்த ஞான சுகம் அகம் சுகஸ்வரூபம் பிரம்ம அஸ்மி நான் சுகஸ்வரூபமான பிரம்மமாக இருக்கிறேன் என்கின்ற ஞானத்தினால் மனசில் ஒரு பெரிய ஆனந்தத்தை அவன் அடைகிறான் அந்த ஆனந்தம் போயிடுமான்னா அக்ஷய்யம் சுகம் அஸ்னுணுதே சில புத்தகத்தில் அக்ஷயம்னு இருக்குது சில புஸ்தகத்தில் அக்ஷய்யம்னு இருக்குது ரெண்டு ரீடிங்கும் ஓகே தான் ஆக அக்ஷயம் சுகம் அஸ்னுணுத்தேன்னா குறைவில்லாத ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்கிறான் ஏற்றத்தாழ்வில்லாத ஒரு ஆனந்தத்தை அந்த மெய்ப்பொருளுடைய ஆனந்தத்தை அனுபவிக்கிறான் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் சகான்னு யா பாஹ்யஸ்பருஷே ஸ்வசத்தாத்மா பவதி சா பிரம்மயோகயுக்தாத்மா பவதி யா பிரம்மயோகயுக்தாத்மா பவதி சா ஆத்மனி சுகம் விந்ததி கீதம் சுகம்னா எப்பேற்பட்ட சுகம்னா அக்ஷயம் குறைவில்லாத சுகத்தை அடைகிறான் அனுபவிக்கிறான் அப்படின்னு அர்த்தம் வாஸ்தவத்தில் மனசில் வர்ற சுகத்தில் தாரதமியம் உண்டு ஆனால் இந்த ஞானானந்தம் கொடுக்குற நிறைவை அவர் விசேஷமாக பேசுகிறார் ஆக இந்த ஞானானந்தம் எல்லையில்லாதது அப்படிங்கிறத உணர்த்ததுக்காக இந்த அக்ஷய்யம் சுகங்கிற சப்தத்தை உபயோகப்படுத்தி இருக்கிறார் இதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் பாஹ்யஸ்பரிசேஷ்வசக்தாத்மா விந்தத்தியாத்மனிசுகம் சபிரம்மயோக யுக்தாத்மா சுகமக்ஷயமஸ்னு எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹறிவோம்